வணக்கம் நற்றனையின் ஆயிரத்தி நானூற்றி பதினோராவது செய்தி சேவை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இருபதாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஏப்ரல் புல் தினத்தன்று ஒரே நாளில் இருபதாயிரம் மரக்கன்றுகளை விநியோகம் செய்து பசுமையின் அவசியம் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மதுரை பசுமை நண்பர்கள் குழு இந்த தினத்தை ஏப்ரல் கூல் தினமாகவும் கொண்டாடியுள்ளனர் நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் ரத்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளது மிகப்பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஒ மகன் ரவீந்திரநாத்துக்கு ஆதரவாக அவரது தாயம் பிரச்சாரம் செய்தார் தேர்தல் காலத்தில்தான் அரசியல்வாதிகள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணம் குறித்த தகவலை கட்சி தொண்டர்களை தெரிவிப்பார்கள் என்று வருமானவரித்துறையின் முன்னாள் அதிகாரி தெரிவித்துள்ளார் வருமான வரித்துறையின் சோதனையை பயன்படுத்தி பதினெட்டு தொகுதிகளிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்த மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளதாக டி டிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் வன்னியர் கல்வி அறக்கட்டளை குறித்த புகாரை நிரூபிக்க ஸ்டாலின் தயாரா தவறினால் அரசியலை விட்டு விலகுவாரா என பாமக நிறுவனர் ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பிறந்தநாள் கொண்டாடிவிட்டு குப்பைகள் இளைஞர்களை வரவழைத்து அதை சுத்தமாக்கிய போலீஸ் காவலருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது இந்திய செய்திகள் சட்டப்பேரவைகளில் 33 மூன்று சதவிகித இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டுவரப்படுவதோடு மத்திய அரசு பணியிடங்களிலும் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜான்சன்ஸ் பேபி ஷாம்புவில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனம் கலந்திருப்பது இரண்டு வெவ்வேறு மாதிரிகளில் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மத்திய அரசு தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளது வாட்ஸ்அப் குரூப்பில் வெளிவரும் பார்வர்ட் மெசேஜ் உண்மையான தகவலா என்று அறிய ஒன்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு எட்டு என்ற எண்ணை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த சேவை எண் குழு ஆங்கிலம் ஹிந்தி பெங்காலி மலையாளம் தெலுங்கு என ஐந்து மொழிகளில் இயங்குகிறது மக்களவைத் தேர்தலில் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்காக சப்பாத்திக்குள் மறைத்து ரூபாய் நோட்டை விநியோகம் செய்யும் முறையை வீடியோவாக கர்நாடகாவின் ரூபா வெளியிட்டுள்ளார் வயநாடு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ராகுல்காந்தி ஏப்ரல் நான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது போர் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றால் ஐம்பத்தி நாடுகளைச் சேர்ந்த நூற்றி மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடும் பசியால் பாதிக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது சவுதியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கசோகி கடந்த அக்டோபர் மாதம் துருக்கியில் உள்ள சவுதி தூதரகத்தில் கொல்லப்பட்டார் அவரது மனைவி மற்றும் வாரிசுகளுக்கு சவுதி அரசு சார்பில் வீடுகளும் மாதந்தோறும் ஏழு லட்சம் முதல் அவர்கள் கேட்கும் தொகையை தருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வீட்டின் மதிப்பு இந்திய ரூபாயில் இருபத்தி கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் குவாங் மாகாணத்தில் உள்ள டாங்வான் நகரில் அச்சான மூன்று லட்சத்து உலக வரைபடங்களை நெதர்லாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருந்ததை சுங்க இலாக அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் இந்திய ஏவுகணையால் தகத்தி செயற்கைக்கோளின் பாகங்கள் விண்வெளியின் புவி சுற்றுவட்டார பாதையில் குப்பைகளாக மிதப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது ஸ்லோவாக்கியாவின் முதல் பெண் அதிபராக சுசானா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மிக குறைந்த வயது அதிபர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் வணிகச் செய்திகள் இந்திய அரசின் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிறுவனமான ஒ என்ஜிசி கடந்த ஆண்டைவிட இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் மொத்த உற்பத்தி ஆறு அதிகரித்து சாதனை படைத்திருக்கிறது இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஒயோவுடன் அமெரிக்க ஹோட்டல் புக்கிங் நிறுவனமான ஆட் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆப் பரோடாவுடன் தேனா வங்கியும் விஜயா வங்கியும் இணைக்கப்பட்டுள்ளதால் அதிக முதலீடு கொண்ட இரண்டாவது பெரிய வங்கியாக பேங்க் ஆப் பரோடா உருவாகியுள்ளது தற்போதைய வெப்பநிலை சாதகமாக நிலவுவதால் பட்டுக்கூடு வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதிகபட்சமாக கிலோ எனவும் குறைந்தபட்சமாக ரூபாய் எனவும் பட்டுக்கூட்டுக்கு விலை கிடைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்த வருட ஐ பி எல் போட்டியில் முதல் ஹாட்ரிக் எடுத்த வீரர் பஞ்சாப் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சாம் கரன் இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் மோதிய போது இந்த ஹாட்ரிக் சாதனை நிகழ்த்தியுள்ளார் மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஜான் ஐஸ்னரை வீழ்த்தி பெடரர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் பெண்கள் பற்றி சர்ச்சை விவகாரத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஹர்திக் பாண்டியா மற்றும் கே ராகுலுக்கு விசாரணை அதிகாரி டி ஜெயின் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் நியூ யுனைடெட் கார்பந்து குழுவை இரண்டுக்கு என்ற கோல் கணக்கில் வென்று பிரிமியர் லீக் பட்டியலில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது ஆசனல் கால்பந்து குழு திரை செய்திகள் பிரபல இயக்குநர் மகேந்திரன் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி முள்ளும் வளரும் உதிரிப்பூக்கள் ஜானி நெஞ்சத்தைக் இல்லாதே நண்டு மெட்டி உள்ளிட்ட முக்கியமான தமிழ் படங்களை இயக்கியுள்ளார் தெரி சீதகாதி நிமிர் பேட்ட உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார் மார்வல் நிறுவனம் தயாரிக்கும் அபஞ்சஸ் என் கேம் படத்திற்கான மார்வல் ஆந்தம் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் இசையமைக்கப்பட்டுள்ளது எனர்ஜியுடன் ஏ ஆர் ரகுமான் இந்த ஆந்தம் தற்போது வைரலாகியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச் செய்திகள் வடைகின்றன நன்றி வணக்கம்